ஸ்ரீ குருப்பியோ நம இன்றைய தினம் கிரகண புண்ணிய காலம் ரொம்ப விசேஷமான தினம் கிரகண புண்ணிய காலம்ங்கிறது கிடைக்காத ஒரு வாய்ப்பு அலபிய யோகம் இந்த கிரகண புண்ணிய காலத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் புண்ணியத்தை சேர்த்துக்கணும் இந்த கிரகண புண்ணிய காலத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா கிரகணம் ஆரம்பித்ததுலேருந்து விடுற வரைக்கும் புண்ணிய காலம்னு பேர் இந்த கிரகணம் பிடிச்ச உடனே மகாசங்கல்பம் சொல்லி முடிஞ்சால் புண்ணிய நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணலாம் அல்லது நாம் இருக்கிற இடத்துலையே ஸ்நானம் பண்ணணும் பண்ணிட்டு நமக்கு உபதேசமான ஜபங்கள் பண்ணலாம் விட்டப்புறம் மோக்ஷஸ்நானம்னு பண்ணணும் நடுவில் சந்தியா காலம் வந்தால் அந்த சமயத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும் உபாசனம்ன்றவா உபாசனம் பண்ண வேண்டியது எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதோ அந்த நட்சத்திரக்காராலாம் கிரகணசாந்தின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா அந்த சாந்தியை பண்ணிக்கணும் இப்போ இந்த கிரகணத்துக்கு புனர்பூசம் பூஷம் ஆயுல்யம் மகம் அனுஷம் கேட்டை உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காராலெலாம் கிரகணசாந்தி பண்ணிக்கணும் அல்லது கிரகணசாந்தி நடக்கிற இடங்களில் போய் கலந்துக்கலாம் அதுவும் முடியலன்னா யோசோ வஜ்ரதரோ தேவகான்னு ஆரம்பமாகிறது எட்டு ஸ்லோகம் அந்த எட்டு ஸ்லோகத்தை ஜபம் அந்த கிரகணம் பிடிச்சிருக்கிற சமயத்தில் நம்முடைய ஜபங்கள் சந்தியாவந்தனம் எல்லாத்தையும் முடித்த பிறகு இந்த ஸ்லோகங்களை ஜப்பம் பண்ணணும் இப்போ நட்டு கிரகண புண்ணிக்காலத்தில் நம்மால் முடிஞ்ச அளவு அளவுக்கு தானம் பண்ணுறது ஒரு தொளி தானம் பண்ணினா கூட மேருமல அளவுக்கு தங்கத்தை வச்சு தானம் பண்ணிண புண்ணியம் உண்டு நாம் கொஞ்சமாக பண்ணினா அதுக்கு ரொம்ப வீரியம் ஜாஸ்தி அந்த அளவுக்கு தானம் பண்ணுறது கிரகண புண்ணிய காலத்தில் பக்கத்தில் வாங்கிக்கிறதுக்கு மனுஷா இல்லைன்னா எடுத்து வச்சு பிறகு அவா இடத்துல கொண்டு போய் கொடுக்கலாம் ஸ்வர்ண தானம் மகாதானங்கள் ரொம்ப விசேஷம் ஸ்வர்ணம் கொடுக்கறது கோதானம் பண்ணுறது பூதானம் இவைகள்லாம் மகாதானம்னு பேர் அந்த அளவுக்கு முடியலன்னா வஸ்திர தானம் பண்ணுறது நம்மால் எது முடியுமோ அந்த தானத்தை பண்ணணும் இந்த கிரகணம் பிடிச்ச படம் ஸ்நானம் கிரகணம் விட்ட படம் எல்லோருக்குமே உண்டு ஸ்திரீகள் புருஷால் அத்தனை பேருக்குமே இது உண்டு யோசோ வஜ்ரதரோ தேவகாங்கிற ஸ்லோகமும் புராணத்தில் வருது அதையும் எல்லோரும் அதை பாலணம் பண்ணலாம் நன்னா சொல்ல முடியும் ஸ்பஷ்டமாக தப்பு இல்லாமல் சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்லலாம் சொல்லிகிரகணம் விட்டப்பறம் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான புண்ணிய காலம் இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு நவகிரகங்களுடைய ஆன்கூலியத்தை பரிபூர்ணமாக நாம் அடையணும்